ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் நாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் முன்னோர்களுக்கு செய்யவேண்டியதான அபரகர்மாவை தர்மசாஸ்திரம் சொல்லிய வண்ணம் எப்படி செய்யலாம் என்கிறத பார்த்தோம் அதே போல் ஆப்திகம் என்கிறதையும் எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் செய்யலாம் என்கிறத பார்க்கிறோம் அதாவது ஆப்திகம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் முடிந்து முதலில் வரக்கூடியதான ஸ்ராத்தம் ஆப்திகம் அல்லது பிரசமாப்திகம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் எஸ்ன் மாசி மருத்துப்பே எஸ் எஸ் தித்தி பவேத் தவ தித்தன் தூ விச்சார் தகப்பனார்களை உத்தேசித்து முதல் நாள்லிருந்து ஆரம்பித்து அந்த ஒரு வருஷம் வரையிலும் மூத்த பையனுக்கு தான் முழு அதிகாரம் இந்த கர்மாக்களை செய்யறதுக்கும் சபிண்டீகரணம் என்கிற ஸ்ராத்தத்தை செய்வதற்கும் மாசிக்கங்கள் செய்வதற்கும் மூத்த பையன்தான் பொறுப்பாளி மற்றவர்கள் அவரவர்கள் தனித்தனியாக செய்வது என்கிறது கூடாது மூத்த பையன்தான் செய்யணும் இந்த ஆப்திகத்திலிருந்து அவரவர்கள் அண்ணா தம்பிகள் எத்தனை பேர் இருக்காளோ அவர்கள் அத்தனை பேரும் தனித்தனியாக ஆரம்பித்து செய்யணும் இந்த ஆப்திகிறது என்னைக்கு செய்யணும் அப்படின்னா எந்த மாதத்தில் எந்த பட்சத்தில் எந்த தித்தியில அவர்கள் காலமானாரோ அந்த திதியில் செய்யணும் எஸ்மி மாச மருத்து பட்சே எஸ் எஸ் தித்தோவேத் தவிர தித்தவு குறியது ஆப்திகம் தூ விச்ச அப்படின்னா அந்த திதியில தான் செய்யணும் இந்த ஆப்திகத்திற்கு மாற்று காலம் கிடையாது அதுதான் காலம் எஸ்மின் மாசு மிருதி பூர்வம் தஸ்மின் மாச தத்தினே பிரதமாப்திகம் இந்த பிரதமாப்திகத்திலிருந்து ஆரம்பித்து வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடியதான ஸ்ராத்த திசியானது தீர்மானிக்கப்படுறது இந்த ஆப்திகம் என்கிறத அந்த காலத்தில் செய்யாமல் விட்டுட்டால் அதற்கு பெரிய பெரிய பிராயசித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் தான் அது செய்யணும் பண்டிதாக ஜானினோ மூர்க்காக ஸ்ரீயோத பிரம்மச்சாரினா மிருதாகம் சமதிக்கிரமிய சண்டாலாக கோட்டிஜென்மசூ அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது படித்தவர்களாக இருக்கார் தர்மசாஸ்திரம் விஷயங்களெல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கார் அது ஸ்திரீகளாக இருக்கட்டும் புருஷர்களாக இருக்கட்டும் பிரம்மச்சாரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த செய்ய வேண்டியதான ஆப்திகத்தை சரியான காலத்தில் செய்யாவிடில் அவனுக்கு மூர்க்கன்னு பேர் அவன் சண்டாளன் என்கிற பிறப்பாக கோடி பிறவி எடுக்க வேண்டி வரும் மிருதேகனி பித்ரியஸ்து நகுறியாத்து மாதுஷ்ச்சைவராரோஹே வத்சராந்தே மிருதேகணி நாஹம் தச மகாதேவி பூஜாங்கிருநாமினோ ஹரிஹி அப்படின்னு பரமேஸ்வரனுடைய வாக்கு பரமேஸ்வரன் பார் பார்வதியினிடத்தில் சொல்லக்கூடியதான வாக்கு யார் இந்த ஆப்திகத்தை சரியான காலத்தில் பொறுப்பெடுத்து கொண்டு செய்யவில்லையோ அது தாயாருக்காக ஆகட்டும் தகப்பனாருக்காக அப்படி செய்யாமல் யார் இருக்கானோ நாஹம் தசிய மகாதேவி பூஜாங்கிரு நோஹரி நானாகட்டும் விஷ்ணுவாகட்டும் நாங்கள் இருவருமே அவன் என்ன பூஜை செய்தாலும் எவ்வளவு தானம் செய்தாலும் நாங்கள் திருப்தி அடையமாட்டோம் போஜகோயஸ்துவை ஸ்ராத்தம் நகரோதி ஹகாதிப மாதா பித்திரும் சததம் வருஷே வருஷே மிருதேஹனி சயாதி நரக்கம் கோரம் தாமிஸ்ரம் நாம நாமதா தினமும் குடும்பம் நடத்தினு வரான் ஓரளவுக்கு கையில் தொகை வச்சு மனைவி குழந்தைகளோடு கூட குடும்பம்னு நடத்தினு வரான் சாப்பிட்டு வரான் அப்படின்னா அவன் எக்காரணத்தை கொண்டும் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை ஒரு வருஷத்தில் கூட விடக்கூடாது ஒரு வருஷம் நடுவில் விட்டாலும் கூட அவன் அதுவரையிலும் செய்த ஸ்ராத்தம் நிஷ்பலமாக போகிறது தாமிஸ்ரம் என்கிற கோரமான நரக்கத்தை அடைய வேண்டி வரும் ஆகினாலே மிருதாகே அதத்தம் தத்தம் தன் நிஷ்பலம் பவேது அந்த இறந்த தினத்திலே செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை சரியான முறையில் செய்துடணும் அதுவும் இந்த முதல் வரக்கூடியதான ஆப்திகமானது கட்டாயம் செய்யப்படணும் அது செய்யப்படாமல் விட்டுட்டால் பிறகு அவன் எது செய்தாலும் அது நிஷ்பலமாக போகிறது அப்படின்னு இந்த அளவுக்கு தர்மசாஸ்திரம் எச்சரிக்கிறது ஆகையினாலே எந்த நிலையில் இருந்தாலும் அந்த ஆப்திகத்தை செய்துடணும் புஷ்பவத்ஸ்வபி தாரேஷு விதேசஸ்தோப்பியனக்னிகா அன்னேனீவ ஆப்திகம் குறையாது ஹேம்னாவா ஆமேன நக்கு வச்சது அந்த ஆப்திக தண்ணிக்கு மனைவி தூரமாக இருக்காள் பகிஷ்டையாக இருக்காள் அல்லது தான் வேற எதோ தேசத்தில் இருக்கும்படியாக நேர்றது மனைவி அருகில் இருந்தால் தானே அக்னி சந்தானம் பண்ண முடியும் ஆகையினாலே அக்னி காரணத்தை காண்பித்து நான் ஹிரண்யமாக பண்ணுறேன் அல்லது அரிசி வாழைக்கா வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு யாரும் செய்யக்கூடாது அன்னேனிவ ஆப்திகம் குறையாது அன்னத்தினாலே தான் இரண்டு பிராமணர்களை வரித்து அப்படிதான் செய்யணும் அந்த ஆப்திகத்தை எக்காரணத்தை கொண்டும் ஹிரண்யமாக பண்ணுறேன் வாழைக்கா அரிசி வச்சு கொடுக்கறேங்கிறது கூடவே கூடாது என்று சொல்லி தர்மசாஸ்திரம் மனைவி அருகில் இல்லாவிடலும் கூட அதற்கு வழி காண்பிக்கிறது ரஜஸ்வலாயாம் பாரியாயாம் க்ஷயாகம் யஃப் பரித்தியஜேத்து சவை நரக்கமாப்னோதி யாவது ஆபூத்த சம்பளவம் மனைவி வீட்டிலில்ல தூரமாக இருக்காள் என்கிற காரணத்தை காட்டி யார் இந்த ஆப்திகத்தை தவற விடுறானோ அவன் யாவது ஆபூத்த இந்த யுகம் முடிகிற வரையிலும் நரக்கத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த அக்னி சந்தானத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிற பொழுது பித்ரோஹோ க்ஷயதினே பிராப்தே யஸ்யாரியா ரஜஸ்வலா அக்னிம் சந்தாய விதிவது விசர்ஜயேத் பத்னி அறிகள் இல்லாவிடிலும் கூட பத்னிக்கு பதிலாக பக்கத்தில் தர்பை ஒரு கூர்ச்சம் பண்ணி போட்டு அக்னி சந்தானத்தை செய்துடு அந்த அக்னி சந்தானத்தை செய்து அந்த அக்னியில் ஸ்ராத்தத்தை செய்து ஸ்ராத்தம் கிருத்துவா விசர்ஜயேத் ஸ்ராத்தத்தை முடித்தவுடனே அக்னியை விசர்ஜனம் செய்துடு அப்புறம் தொடர்ந்து அக்னி சன் அவுபாசனம் செய்வது என்கிறது கூடாது அப்படின்னு இந்த அளவுக்கு பத்னி தூரமாக இருந்தாலும் இந்த ஆப்திகத்தை விடக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறது பொதுவாக ஸ்திரிகள் பெண்கள் மனைவியானவள் தூரமாக இருந்தால் சில இடங்களில் ஸ்ராத்தம் தள்ளி போகும் ஐந்தாவது நாள் செய்யணும் என்று சில இடங்களிலே தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆனால் இந்த முதல் ஆப்திகத்தை கட்டாயம் அந்த திதியிலே தான் செய்யணும் இதை காரணம் சொல்லி வேறு வழியிலே செய்யக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை காண்பிச்சு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இது ஆப்திகத்தை அடிப்படையாக கொண்டு காண்பிச்சு இதிலிருந்து நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தை இந்த முறையில் தான் செய்யணும் அப்படின்னு காண்பிக்கிறது ஆனால் இந்த நாளில் அது மாதிரி செய்ய முடியல அப்படிங்கிறதுனால பழ பல வழிகள் தர்மசாஸ்திரமே காண்பிக்கிறதே அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயமாக இருக்குது அதாவது ஹிரண்யமாக செய்கிறது வாழைக்கா அரிசி வச்சு பண்ணுறது அல்லது தர்ப்பணமாக செய்யறது அல்லது பசுமாட்டுக்கு புல் கொடுக்கறது அல்லது அந்த பிதர் சூக்தம்னு இருக்குது அந்த சூக்தத்தை சொல்லி அன்னத்தினால ஹோமம் பண்ணுறது இப்படி எல்லாம் தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறதே அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அது விஷயமாக அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்